நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தொழிக்காக உங்கள் அலமையிலு வயிற்றுக்கடுப்பு கடுமையான வயிற்று வலி அல்லது ஸ்பாஸ்மோடிக் பெயின் குடலை பிடித்து விட்டு விட்டு வலி வரும் நிலை இதை எளிதில் குணப்படுத்த இளநீருடன் சிறிது கற்கண்டு சேர்த்து நன்றாக உருவாடும்படி கலந்து பிழைத்து இதை ஓரிரு வேலை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்பாஸ்மோடிக் பெயின் வெகு விரைவில் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்